வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு கூலிகளை ஏற்றிச் சென்ற சோங் என்ற கப்பல் மாலுமிகள் காப்பீடு பெறுவதற்காக நூற்றி முப்பத்தி கொன்று கடலுக்குள் எரிந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு போலந்தில் ரஷ்யாவின் ஆட்சிக்கு எதிராக புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தாமஸ் சால்வா எடிசன் அவர்கள் ஃபோனோகிராஃப் என்ற ஒளிப்பதிவு கருவியை முதல் முறையாக காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஹாவர்ட் கார்டர் அவர்கள் பண்டைய எகிப்து மன்னர் துட்டன் காமன் அவர்களின் கல்லறையை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு யூகோஸ்லோவியா சமஸ்டி மக்கள் குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்தீனத்தை பிரிப்பது என ஐநா பொது சபை முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வட கொரியா மற்றும் சீன படைகள் ஐநா படைகளை வட வெளியேறும்படி செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநா பொது சோவியத் படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து உடனடியாக விலகும்படி சோவியத் ஒன்றியத்தை கேட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அணு ஆயுதங்களை எடுத்து 700 ஏழுநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஷாகின் ஒன்று என்ற ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக நடத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் மெர்குரி அட்லஸ் ஐந்து விண்கலம் சிம்பன்சி ஒன்றை ஏற்றி கொண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இது பூமியை இரு தடவைகள் சுற்றி வந்து போர்டோரிக்கோவில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்டியன் டாப்லர் ஆஸ்திரிய கணிதவியலாளர் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டோவாகர் ஷிக் ஷி சீன பேரரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சோபா சிங் இந்திய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என் கிருஷ்ணன் தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எஸ் வி தமிழக நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜாக் சிராக் பிரான்சின் இருபத்தி இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ வேலுப்பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திலீபன் தமிழீழ விடுதலை புலி போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லலித் மோடி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு யூனூஸ் கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரம்யா இந்திய நடிகை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அ மருதகாசி திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ரத்தன் டாடா பிரான்ஸ் இந்திய தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ் சிவநாயகம் இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திரா கோஸ்வாமி அசாமி எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எம் அப்துல் மஜித் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினூ ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாலகுமாரன் மகாதேவா இலங்கை தமிழ் கல்வியாளர் இன்னாலின் சிறப்புகள் அல்பேனியா நாட்டின் விடுதலை தினம் மற்றும் சர்வதேச பாலஸ்தீன மக்கள் ஒற்றுமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே